ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்னும் கிட்ட கிட்ட நியரர் வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் மூன்றாம் தியாயம் எட்டாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை அது மட்டுமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்தவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிபட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக இன்றைய மனனவசனம் வாசித்த பகுதியிலே பிலிப்பியர் மூன்று பதினான்கு கிறிஸ்து இயேசுகள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். I continue to press forward towards the the goal for the price of the high calling of God கிரைஸ்ட் ஜீசஸ் விசுவாச வாழ்வில் பின்மாற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை பற்றிய அடிப்படை போதனைகளில் இருந்து சென்று அடித்தளத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி முன்னாலே கடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது அந்த முக்கிய வேத பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன் எபிரேயர் ஆறாம் அத்தியாயம் முதல் இரண்டு வசனங்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு உபதேசம் கைகளை வைக்குதல் மறித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக ஏனெனில் அடுத்த வசனமே சொல்லுகிறது மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அதாவது இப்பகுதியின் விளக்கம் என்னவென்றால் மனம் திரும்புதல் விசுவாசம் திருமுழுக்கு ஆவியின் மரங்கள் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு இவைகளெல்லாம் மூல உபதேசங்கள் அல்லது ஆகும் துவக்கப்பள்ளியிலே ஒன்று கூட்டல் ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் என கற்றோம் இது அடித்தளம் இது அதிமுக்கியம் உயர்நிலைப் பள்ளி அல்லது கல்லூரி செல்லும் ஒருவன் இதை மறந்துவிட முடியாது ஆனால் இதையே திரும்ப திரும்ப கற்பதினால் பயன் என்ன அதுபோல அடிப்படை உபதேசமாகிய அடித்தளம் முக்கியம் என்றாலும் நாம் அதை விட்டு உயர்நிலைக்கும் மேலான சத்தியங்களுக்கும் கடந்து செல்லுதல் அவசியம் அடித்தளம் முக்கியம் என்பதற்காக கட்டிடத்தில் எத்தனை தரம் தான் அடித்தளம் போடுவது மேற்கட்டிடத்தை எழுப்ப சூப்பர் ஸ்ட்ரக்சரை நாம் போட வேண்டாமா எழுப்பினால்தானே வெயிலில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மேற்கூறிய ஆர்வ அம்சங்களை அதாவது மனம் திரும்புதல் விசுவாசம் திருமுழுக்கு ஆவியின் வரங்கள் உயிர்த்தழுதல் நியாய தீர்ப்பு இப்படிப்பட்டவைகளை மட்டும் பிரசங்கி போரே பூர்ண சுவிசேஷகர் என்று அழைக்கும் அளவிற்கு கிறிஸ்தவம் பின்வாங்கி போயிருக்கிறது அடித்தளத்தை கட்டிடம் என்று அழைக்கும் அளவிற்கா நாம் கண்ணு சொரியி என்பது என்னுடைய கேள்வி தொடர்ந்து தடுமாற்றமின்றி முன்னேறும் வாழ்க்கைக்கு மாதிரியாய் அப்போ பவுல் இதோ சாட்சி பகர்கிறார் நான் அடைந்து விட்டேன் அல்லது முழுவதும் தேறிவிட்டேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து ஆசையாய் தொடர்கிறேன் அவரது ஆசைதான் என்ன கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவரது உயிர்த்தழுதலின் வல்லமை அவரது பாடுகளின் ஐக்கியம் சொல்லப்போனா கிறிஸ்து அவருக்காய் கொண்டிருந்த நோக்கமே அவர் கிறிஸ்துவில் கொண்டிருந்த நோக்கம் வேறு வார்த்தைகளிலே கிரைஸ் பர்பஸ் ஃபார் பால் was Paul's purpose in Christ. Now, we should be spiritually ambitious. We are, we are. All, all. All, all. All, all. We are, we are, we are, we are, we are. The sky is the limit. The sky is the limit. Christ is the limit. That is the same thing. Christ is the limit. அவனுக்கு கிடைத்த கர்த்தரின் அழைப்பு பரம அழைப்பு அல்லவா பிரியமானவர்களே இதற்கெல்லாம் நாம் முக்கியமாக திருமறையை திரிவர கற்க நேரம் செலவழிக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி ஓழியம் செய்ய வேண்டும் என்று கற்று கொள்வதற்கு மேலாக எப்படி ஜபிக்கக்கூடாது எப்படி ஆராதிக்க கூடாது எப்படி செய்ய கூடாது என்றெல்லாம் நாம் திருமறையில் இருந்து ஆராய பிரியமானவர்களே ஏறுவதை நிறுத்திவிடாதிருங்கள் நிறுத்தினால் நிச்சயம் வலிக்க விடுவீர்கள் பின்மாற்றத்திற்கு தப்ப ஒரே வழி முன்னேறி செல்வதே த ஓன்லி வே டுஸ்கேப் பேக்ஸ்லை ஃபார்வர்டு forward ஃபார்வர்டு என்பவர் alhana or padale yetena more more about jesus more more about jesus more of his abing fullness more of his love who died for me more more about jesus adve நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும் Deeper and deeper, higher and higher, wider and wider, அண்ட் நியரர் அண்ட் நியரர் கிறிஸ்து இயேசுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நிறுத்தாதிருங்கள் ஏறிக்கொண்டே இருங்கள் திரும்பி பார்க்காதிருங்கள் முன் சென்று கொண்டே இருங்கள் கத்தர் உங்களை அழைத்த பூரணத்திற்குள்ளே நீங்கள் சீக்கிரம் செல்வீர்கள் நீங்கள் நல்ல ஆண்டு இந்த அருமையான அழைப்பிற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் எங்களை அறியாமலே நாங்கள் திரும்ப திரும்ப அடித்தளத்திலேயே அளவுக்கு மீறி நாங்கள் காலம் செலவழித்து மேற்கட்டிடத்தை எடு எழுப்புவதிலே நாங்கள் ஆண்டவரே கவலையீனமாக இருந்திருக்கிறோம் உங்களுடைய வேத வசனத்திலே எவ்வளவு ஆழங்கள் உண்டாண்டவரே அது எவ்வளவு விஸ்தாரமானது ஆண்டவரே அதிலே நாங்கள் இன்னும் எவ்வளவு உயரமாக நாங்கள் செல்ல முடியுமா ஆண்டவரே கர்த்தாவே அந்த வேத வசனங்களை இன்னும் அதிகமதியமாய் தியானிப்பதினால் உண்மை அறியும் அதிகமாய் நாங்கள் அறிவதனால் எவ்வளவு இன்னும் உண்மை நாங்கள் கிட்டி கட்டி சேர முடியும் எங்க நல்ல ஆண்டவரே இந்த அருமையான தியானத்திலே பௌலப்பூஸ்தலன் எங்களுக்கு மாதிரியாக நீர் வைத்துகிறேன் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நடந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து ஏசுவுக்குள் நான் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னாரே கர்த்தாவே இந்த ஆசையை நீர் எங்களுக்கு இந்த தனியா தாகத்தை நீர் எங்களுக்கு நிறைய தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தேக்க நிலையில் இருக்கிற எங்கள் எல்லாரையும் கர்த்தர் தட்டி எழுப்பி மறுபடியும் நாங்கள் புறப்பட்டு ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே நீர் எங்களை அழைத்த பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரர் என்று அழைக்கப்பட்டவர்களாகிய ஏசு கிறிஸ்துவாகிய உமை மாத்திர நோக்கி பார்த்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஓட நீர் எங்களுக்கு உதவி தாரும் இந்த நல்ல திருவார்த்தைக்காக நாங்களும் தோத்திருக்கிறோம் இதுவே எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாய் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெவம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்